திருச்சிற்றம்பலம் திருப்புலம்பல் திருவை குறித்து புலம்புதலை செய்யும் பாடல்கள் கொண்ட பகுதி புலம்புதல் அன்பு மீதூற ஆற்றாமையால் அழுதல் இது சிவானந்த அனுபவ நிலை தரும் என்பதால் சிவானந்த முதிர்வு என்று இதற்கு குறிப்பு வரைந்தார்கள் சான்றோர்கள் முதிர்விலே எதுவும் வேண்டாத நிலை வரும் அதனால்தான் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் தமந்துரையும் கூத்தா உன் குறைகடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் மனம்போல கசிந்து என்று ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஈன்ற கன்றை நினைந்து உருகும் பசு போல என்கின்றார் அது பயன் கருதாது அன்பு கருதியே உருகும் கன்றை நினைந்து உருகுகிற பசு இந்த கன்று வளர்ந்து தமக்கு எந்த பயனை தரும் என்று எண்ணுவதில்லை அது எந்த பயனும் எதிர்பாராமல் அன்பு ஒன்றினாலேயே உருகுகிறது அதுபோன்று உன்னிடமும் எதையும் பெற நினையாது உனக்காக உருகும் மனம் தர என்று விண்ணப்பம் செய்யும் அடிகள் நம்முடைய மனதை உருகச் செய்கின்றது கன்றை நினைந்து உருகும் பசு தானாக பால் சுரக்கும் அவ்வாறே ஈசனாகிய கன்றை நினைந்த மணிவாசகராகிய பசு உளமுருகிட தாமாக சுரந்த அமுதமே திருவாசகம் என்று நாம் கமலத்தையோடு நீராடி மூயிலை சோல படையானே பரஞ்சோதி பசுபதி பழ பிள்ளை பிடையானே விரி பொழில் பெரும் துறையாயே நாடையானே முனை அல்ல தாரையான் வேண்டேன் रात्त मंदुरय पूता